வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா அடுத்தவனின் பாத்திரத்தில் என்ன வெந்து கொண்டிருக்கிறது என்று கேட்காதீர்கள் ஆம் அடுத்தவனின் பாத்திரத்தில் என்ன வெந்து என்று கேட்காதீர்கள் என்கிறார் தாமஸ் அல்வா எடிசன்